الحمد ومسلم على مع بعض. لله الاخناف وكرمت لي وكتب لي مباركات بسم الله الرحمن و بتعاله القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا يهدو ضلاله على هم و يصبر المصابين ايام ما ادونا يا ناسف من دينك يا كنعاني اطروني ها وافعن بابك الكثير فقال ايمن اذا وجدت موضوعها وانعم الصالح والموت فقال ايضا ما ترككم في سفر قالوا لنغمن المخرمين ونحن نقول نعيمهم في وقال ايضا وانفعون الثعام على خده تكينه وليث فهو اذرا انما نؤيمنه لباجيلا لا نريد من فضلا او انا سجورا صدق الله العظيم وقال النبينا محمد صلى الله عليه وسلم هيا لكم من اطعام الطعام وقال صلى الله عليه وسلم هي وان احد الاعمال الى الله سرور ان تدخلوا على مسلم صلى الله عليه وسلم புகழ் அவர்களுக்கு இறுதி நபி மொஹம்மது வலைகு வசல்லம் அவர்கள் மீதும் ஆனால் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமணுவாக அடுத்து நடந்து உலகத்தில் எவ்வாவுடைய எல்லாவை பெருமையை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட மகாபாக்கள் சாபியாம்கள் சபோ முஸ்லீம்கள் மோமிகள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாகும் புனிதமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அம்மா வின் வீட்டில் ஒன்று கூறியிருக்கும் அவ்வாவின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அம்மாவுக்கு ஆரம்பத்தால எவங்க நமது வாழ்க்கை அடுத்து நடக்குமாறு ஏன் அப்படியான் அவ்வாவுடைய கட்டளைகளையும் மதித்து ஏற்று நடக்குமாறும் இவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான் அவ்வாவுடைய தடைகளை ஹராம்களை அவ்வா இருக்கின்ற விடயங்களை முற்று முழுதாக தவிர தக்குவாவுடன் காலுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்குவாள் மூலம் ஒத்தி செய்து கொள்கிறேன் இத்தொன் உருவாகுமா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் குல்மிஷா மாதத்தின் முதலாவது ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் வந்து கூட அன்பானவர்களே ஆரம்பத்திலேயே நான் சொல்லிக் கொள்கிறேன் இப்பொழுது உங்களுடைய கண்களுடைய இயா கத்தியினுடைய முகம் நஞ்சுடைய இயற்கை பெடா காபத்துவா கண்களுடைய என்ன வேணா உங்களுடைய மடி அல்ல நிலம் அல்ல அங்குமிங்கும் அல்ல உங்களுடைய கண்கள் கத்தீவுடைய முகத்தை பார்த்தால் தூக்கம் விழித்து புதுபாவை கேட்பதற்கு முகத்ததாக இருக்கும் அல்லா அப்படி செய்வான் கத்தீவுடைய கண்ணுக்கு விளங்க யாரும் தூங்க வேண்டாம் தூங்கினால் எனக்கு தடுமாற்றம் எடுத்து என்னுடைய தலைப்பு உழங்கும் இதை சிலருக்கு கட்டப்பாக இருக்கலாம் உரிமை கடமை அன்பாளர்களே என்னுடைய தலைப்பை ஆரம்பிக்க முன்னால் அந்த தலைப்பை புரிந்து கொள்வதற்காக ஒரு நிகழ்வு ஒரு சம்பவம் அந்த சம்பவம் என்னுடைய தலைப்புடைய ஆரம்பம் முகவது அதிப்படை அப்து அதிமுகங்கள பல நூறு சில்லியர்களோடு மக்களோடு ஹத்தி பயணம் சென்று கொண்டிருக்கிறார்கள் மறுவற்ற இடத்திலே ஒரு இடத்திலே தங்கினார்கள் உணவுகள் ஏன் செய்து கொள்வதற்காக வேண்டி தயாரான பொழுது அவர்கள் கூடுதலே கொண்டு சென்ற மாமிக்கத்துக்காக கொண்டு சென்ற ஒரு பறவைட்ட ஒரு கோழி அதை குப்பை தொட்டையிலே மீட்டினார்கள் மீட்டினார் அவர்களுடைய வேலை முடிந்து பிரயாணத்தை ஆரம்பிக்க தயாராகின்ற பொழுது அந்த வீட்டப்பட்ட தெத்த கோழியை ஒரு தாய் துரத்தி எடுப்பதை அதுதான் உபாரம் அவர்க்கிறார்கள் அந்த என்ற கிட்டாபிலே அனுபவம் என்ற எழுதியிருக்கிறார்கள் அப்துல்ல மா மேதை அறிவாளி பின்னால் சென்றார்கள் அவர் வீட்டுக்கு வெளியிலிருந்து பெண்ணை அழைத்து செந்த கோழி நாங்கள் மீட்டிய கோழியை நீ எடுத்து உடைய வீட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறாய் சமைப்பதற்காக உண்மை என்ற ஆயத்தை ஓடி புத்திமதிகளை அல்லாஹ் அராமாக்கி இருக்கிறானே நீ சாப்பிடக் கூடாதே என்று சொன்ன பொழுது இந்த நிலைமையில் இது எனக்கு அல்லாஹ் அனுமதிப்பான் ஏற்றா அப்படி சொல்கிறாய் இல்லை கணவனை இழந்த ஒரு விளைவை பெண் எனக்கு நான்கு பெண் குழந்தைகள் பற்றியில் வாடிக்கொண்டிருக்கார்கள் உடம்புக்கு உயிருக்கு ஆபத்து போன்ற விளவைக்கு அந்தளவு கடும் பற்றி சில வீடுகளை கட்டி பார்த்தேன் உணவு ஏதாவது கேட்டு பார்த்தேன் கட்டிய வீடுகளில் யாருக்கும் உள்ளம் இருப்பதாக தெரியவில்லை கருணஞ்ச முன்னவர்கள் போன்றோன்றும் தரவில்லை ஏதாவது கிடைக்கும் என்று நான் வந்த பொழுதுதான் இப்படி குப்பை தொட்டையில் ஒரு கோழி திட்ட கோழியை பெற்றுக்கொண்டு அதை இன்று நான் சமைத்து கொடுக்க போகிறேன் சரி சரி கதம் இல்லை என்றாலே சாப்பிடுவென்று அத்திக்கு போகவில்லை கூட்டத்தாக அதை கொண்டு திரட்டினார்கள் உங்களுக்கு நம்முடைய செய்தவர்கள் ஹஜிக்காக கொண்டு வந்த முழு பணத்தையும் இருநூறு மாத்திரம் நம்முடைய ஊருக்கு தெரிந்து செல்வதற்கு பிரயாணத்துக்கு வைத்துவிட்டு மற்ற எல்லா தீனார்கள் திருகங்களையும் இந்த ஊர் மக்களுக்கு ததக்கா செய்வோம் இப்படிப்பட்ட குடும்பங்கள் இன்று நம்முடைய நாட்டில் நம்முடைய ஊரில் நம்முடைய பக்கத்து வீட்டில் வாழ்கின்ற ஒரு காலம் நம்பூர் அந்த கொண்டிருக்கிறதா எந்த ஊருக்கு அடிக்கடி மழை பெய்கிறதோ அவர்கள் நினைக்கிறார்கள் ஒரு உலகத்துக்கு மழை பெய்கிறது என்று சில நாட்டிற்கு மழையே கிடையாது அதே போன்று என்னுடைய பிரிட் ஐந்து கிலோ இலக்கியால் ஐந்து கிலோ கோரியால் மூன்று கிலோ மீனால் என்னுடைய சமையலறை ஐந்து கிலோ வெங்காயத்தால் பத்து கிலோ மரப்பால் ஐந்து கிலோ சீனியால் மரக்கறிகள் ஒரு மாதத்துக்கு பைஸ் இரண்டு மூன்று மாதங்களுக்கு என்னுடைய என்னுடைய சமையல் அறை என்னுடைய வீடு நிறைந்திருக்கிறது மாற்றரைக்கு மறுநாள் ஆற்றரைக்கு மறுநாள் கோலி இறைச்சி மறுநாள் எல்லோரும் விளைச்சி சாப்பிடுகிறார்கள் எல்லோரும் உண்ணுகிறார்கள் என்று பசிக்கு வரைவளக்கிற தெரியாத நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்டவர்கள் தலைப்பூ விளங்கி இருக்கும் உணவளிப்போம் பிறரின் பட்டியலை போக்கோ இதன் முக்கிய சோகம் வரும்பொழுதே நினைத்திருப்பார்கள் ஆரம்பிப்பார்கள் தாமதத்தை வரவில்லை சம்பவங்களை என்ன பண்பாட்டை உருவாக்கினோம் இரண்டு மூன்று வாரங்கள் பேசப்படுற நான் அதை மாட்டேன் பிறரின் பட்டியை போக்குவோம் அன்பானவர்களே அதையும் சம்பவத்தை தெளிவாக நினைக்கவில்லை முடிந்து விட்டன சொல்லப்பட்டு விட்டன அதிகமாக கேட்டிருப்போம் படித்திருப்போம் இத்தா சம்பந்தப்பட்ட இப்ராஹிம் அலிஸ்வல்லாத்துடைய ஒரு நிகழ்வோடு என்னுடைய தலைமை மகிக்கு மாறுகள் சிலர்லாம் அல்லது மனித ரூபத்திலே வருகிறார்கள் எதற்காக செல்கிறார்கள் லூக்களை ஊரை அளிப்பதற்காக புகற்றுவதற்காக இடையிலே தாண்டிக் கொண்டு ஒரு மெசேஜை கொடுத்து விட்டு செல்லுங்கள் என்ன சாரா என்ற உங்களுடைய மனைவிக்கு அறிவார்ந்த ஒரு குழந்தை கிடைக்கும் குலாம் வரைகண்ட தோட்டத்திலே வந்திருந்தால் மன கண்டு விளக்கி இருக்கும் மனித ரூபத்தில் வந்தார்கள் உள்ளே வந்தார்கள் அமர்ந்தார்கள் அமர்ந்தவுடன் சுகம் செய்திகளை விசாரிப்பது போன்ற உட்கார வைத்துவிட்டு வரவேற்றுவிட்டு உடனே ஒரு பண்ணி வந்தார்கள் வந்தவர்களுக்கு உணவு அளித்தவும் வந்தார்கள் சாப்பாட்டை ஒன்றால் வைத்து ஏற்றி தொடர்கிறது சாப்பாட்டின் பக்கமும் ஏற்று பார்க்கவில்லை வந்தவர்கள் அதை பார்க்கவும் இல்லை பிரயானை வந்தால் விருந்தாளி வந்தால் அதை பத்தியோடு முக்கா பத்தியோடு வருவார்கள் இவர்களை பார்த்த சாப்பாட்டுடைய தண்ணியோடு அனுப்புகின்றவர்களிடம் இருக்கிறோம் ஒன்றும் தேவையில்லையா அந்த தண்ணி குடிக்க வந்து விருந்தாளிக்கு வீச விருப்பதை வைப்போம் வேண்டியதை அவர் சாப்பிடும் மெண்ணெடுப்போம் வெண்ணெடுப்போம் கொடுத்தது பக்க தண்ணி அதுவும் கொடுக்காமல் அனுப்பிருந்தவர்கள் வாழ்கின்ற காலத்தில் இதாவது பெற்ற வீட்டிலே அவரை மனு அவரை மணித்தால் பக்க தண்ணி கொடுக்காமல் அனுப்புகின்ற முன்னேற வேண்டிய பண்பாட்டில் முன்னேறிய வேண்டிய முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் நம்ம வீட்டுக்குள்ளேயே எடுக்காமல் பேசியதே வைத்து வைத்து பேசி அனுப்புகின்ற அதை விட மாட முஸ்லிம்களும் நவசத்தில் இருக்கிறார்கள் என்ன தகு சாப்பிடலையா சாப்பாடு வைச்சிருக்கிறேன் சாப்பிடலாம் வார்த்தை வைத்துக்கிறது சாப்பிடலையா விருந்தாளிகளுக்கு வெயிட்டு வந்துவதோ ரிமோட்டில் கேள்வி மாற்றுவதோ விருந்தோம்பல்லை கண்ணியமாக நீங்க சாப்பிடலையா எடுங்களே போடுங்களே சாப்பிடுங்களே என்று கவனிக்க வேண்டும் என்று கல்யாண வீடுகள் கூட ஆட்சி கவனிக்கின்ற தெரிந்தவர்களுடைய காலுக்கு மூன்று மாத தம்பு பெரிய சாணைக்கு அந்த பக்கமும் வருவதில்லை நண்பர்களுடைய சாணிக்கு அச்சா கோழி பிளஸ் ஜனரால் வரும் தெரிஞ்சவருடைய மறைத்து கூழ் போத்தலும் வரும் ஆனால் பெரியாதீர்களா உண்டீர்களா தேவையா அச்சார் தேவையா தேவையா சுட்சா சேட்பதில்லை வீட்டில் கூட ஆச்பாச கவனிக்கின்ற நீங்கள் பண்பாட்டில் இயற்கையடைந்த நாட்கள் வந்தவர்கள் யார் என்று தெரியாது அறிமுகமானவர்களுக்கு பண்பாட்டை கொண்டு பல்லும் பிளங்க பிரிப்போம் குட்டி நாட்டும் பிளங்க வாயை பிளந்து பிரிப்போம் அதுவல்ல பண்பாடு உங்களை ஒழுக்கி பார்க்கின்ற ஒரு முகத்தை பார்த்து பிரிப்பதுதான் பண்பாடு தடுப்பவருக்கு கொடுப்பதுதான் பண்பாடு ஒதுங்குபவரை இணைப்பது பல மாட்டேன் என்று கலைக்கின்றவர்களுக்கு நான் தருவேன் என்று கொடுப்பது பண்பார்கள் யாருன்றே தெரியாது நான் சாப்பிடும் சாப்பிடுங்க சாப்பிடுங்கதேக்க வித்தியாசம் பிறகு விளங்கியது வழங்குமா ஒரு வகையான பயம் தொடர் என்று சப்பிரைஸாக நுண்ணறிவிட்டது இல்லாமல் என்ன விடயம் நீ பயப்படாது இவர்கள் தான் இரண்டாவது ராஜ் அவர்களுக்கு கிடைத்து விட்டார்கள் இப்பொழுது மூத்த மனைவி தாராவாக எங்களுடைய மனைவிக்கும் ஒரு குழந்தை கிடைக்க இருக்கிறது என்ற நன்மாராயத்தை சொல்ல வந்தோம் நான் இப்போது நிறுத்திக் கொள்கிறேன் அறிமுகம் அன்ற தெரியாத யார் வீட்டுக்கு வந்தாலும் வீட்டில் இருந்த இருந்த உணவை கொடுத்து இருந்தது தெரிந்ததை கொடுத்து அவருடைய பற்றி ஆற்றினார்கள் உணவு அளித்தார்கள் என்ற நிகழ்வோடாக இப்ராஹிம் அலிசலாத்தின் மூலமாகவே தலை பொங்கல் உடைகிறேன் அன்பானவர்கள் பரம்பரை வந்தவர்கள் மஹாம சபித்துவத்தின் முதலாளித்தானே முதல் நாள் சம்பந்தப்பட்ட பொழுது அன்பு மனைவி கவிதாவை எல்லாம் கணவனை தைரியமோட்ட கணவனை நல்ல நிதானப்படுத்த கணவனு கணவனை அமைதிப்படுத்த பேசிய ஆறு தந்தைகளிலே ஒன்றுதான் உங்களை எல்லாம் வீணாக்க மாட்டான் உங்களை அல்ல கைவிட மாட்டான் உங்களை அல்லா கஷ்டப்படுத்த மாட்டான் உங்களிடம் இருக்கின்ற பண்புகள் என்று சொல்லி கொண்டு வந்து சொன்ன பண்பில் ஒன்றுதான் நீங்கள் அதிகமாக விருந்தோங்கள் செய்கின்றனர் நீங்கள் பட்டியாளிகளின் பசியை போக்கின்றவர் உங்களுக்கு நஷ்டமோ கைசேதமோ பராது உணவளிப்பவர் உணவு உணவளிப்பது அன்பானவர்கள் அது முதல் நபி இறுதி நபின் முதல் நாள் அதிலும் தன்னுடைய கணவரை புகழ்ந்து பேசிய பண்பாட்டிலே பிறரின் பதியை போக்குவது உங்களுடைய அடையாள சின்னம் எனவே இப்படி பண்புள்ள இறுதி நபியின் இறுதினாலும் பிறரின் சேவையை கஷ்டத்தை பிறருக்கு ஏதாவது செய்து விட்டு உண்டாக வேண்டும் என்னுடைய பிள்ளை என்னுடைய கண்டு சேர்த்து விட்டு வைத்துவிட்டு கோவ அல்ல நமக்கு மாஸ்பத்துக்கு மாத்திரம் அல்ல சக்கர இறுதி நாளிலே இறுதி நிமிடங்களிலே ஏழு கொடுத்தார்கள் இப்பொழுது கண்டை பார்க்கிறேன் முகவரிகள் தான் குரான் ஆயத்தவற்றை ஓரின ஒன்று ஒன்றுடைய காலத்திலே இந்தியாவுடைய அமலோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் மீடியாக்களிலே சோசியல் மீடியாக்களிலே நீங்கள் கேட்கின்ற எல்லா பயான்களையும் எல்லா புத்திமதிகளையும் எல்லா உபதேசங்களையும் நீங்கள் செயல்படுத்த போனால் ஒரு மூளைக்காய் குந்த வேண்டியதை நோட்டு வரைக்கும் அவர் கருத்து வேறுபாடான விடயங்களை பேசி பேசிய மக்களை மூளை கிளவை செய்கின்ற ஒரு அழைக்காமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நேர்மையாக நேரடியாக தெனிவிலாக நிதானமாக மக்களை அமளி பக்கம் தூண்டுகின்ற இல்ல ஒவ்வொரு லெக் பண்ணி லெக் பண்ணி முண்டும் மாற்றுகின்றாழக்கதிதா இப்ப வேறு பணன் இருக்கிறது தெரிய திருமணத்துக்கு கோடிக்கணக்கு தெரிவிக்கின்ற பொழுது அதிலிருந்து உதஷையாவை கட் பண்ணிவிட்டு வேறது செய்ய வேண்டும் ஆடம்பரமாக நெகந்தி மன்களுக்கு இரண்டரை மூன்று லட்சம் தெரிவிக்கின்ற பொழுது மூன்று நான்கு ஐந்து மணி அரங்கு ஐந்து லட்சம் வைக்க வேண்டும் வயிற்று அடிக்க வேண்டும் கொட்ட வேண்டுமா காப்படக் கூடாதா மனித தன்மையோடு உன்னதமான சின்னம் அடையாள சின்னங்கள் ஒன்று உதவியா இந்த தலைப்பை நான் எடுத்தது அதனுடைய நோக்கம் உணவளித்தல் அது எழுதியதனால் ஐசம்படிய எங்கள் இணைப்பு ஆயத்தை வழங்கப்படுத்த முன்வைத்தேன் நம்ம குருவான் வாரத்தில் நெருங்குவது எரிப்பது அல்ல அது முந்தைய காலம் முன்னே காலத்திலே தலைவருடைய குருபான் அதற்காக குருபால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான அடையாளம் தெரியுமா அவர் கொடுத்த குறுபாலை வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து எரிக்கும் கலிக்கும் யாருடைய குறுபாலையை நெருப்பு எரித்ததோ அவருடைய குருபால்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் அது நெருப்புக்கு கருகும் நம்முடைய குர்பால் பத்தியானியுடைய பத்தியை போகும் விதவையுடைய கண்ணீரை துடைக்கும் அநாதையுடைய ஏக்கத்தை துடைக்கும் வரியவரைகளுடைய வெளிப்படுத்தும் அலைக்காப்பு வைத்து தனிமாடு கொடுக்க முடியவர் முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுத்து விட்டுவதல்ல தனிமாடு கொடுக்க வேண்டும் நல்ல ஒரு புதிய முறை வந்திருக்கிறது பங்கு போல சொல்வது முப்பத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி ஐம்பத்தி ஆயிரத்துக்கு நடுத்தரமான வசதி எழுதி அவர்களுக்கு கோடீஸ்வரர் முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுத்து விட்டு இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படும் உங்களுடைய தரத்துக்கு கொடுக்கவில்லை என்ற பக்திய முறை முப்பத்தெட்டாயிரங்கள் கொடுக்கிற கிழித்து விட்டு கோடீஸ்வரனும் பின்னாடினாலும் என்னாலே ராஜுடன் செய்யவர் தனிமாடு கொடுக்கின்ற வசதி உள்ளவன் தான் ஓராடல்ல ஐந்து ஆடு கொடுக்கின்ற வசதியுள்ள செல்வந்தன் நான் கடை அல்லாவுக்கு போட்டு சமைக்க மாட்டோம் ஆண்டு நகத்தை சமைப்போமா சமைக்க மாட்டோம் நம்முடைய நாட்டில் வாயி வைத்து ருசிப்போமா ருசிக்க மாட்டோம் நகத்தை கழிவாக தொட்டுவோம் தோழை தேவைப்பவர்களை பொறுப்ப வைக்க முடியாது அதே போல கனிபுகளை குடல் பெற்றோம் இருப்பார் நம்முடைய தொண்டை குறிக்கே தாண்டாத பழுக்கள் கூட நம்முடைய மீதானுக்கு வருகின்ற அமல் தான் பொதுமையம் அன்பாளர்கள் ஆயிரத்தி நாலாம் அந்த இடங்களிலே அல்லாவில் அத்தனை காலங்களில் சிக்கல் செய்ய வேண்டும் பல பிரயோஜனங்களை அடைய வேண்டும் பயனுள்ள இடங்களிலே அவர்கள் நடைமாற வேண்டும் தங்க வேண்டும் இது போன்ற விடயங்களை சொல்லிவிட்டு எதற்கு கண்டு தலைத்த அல்லாவுக்கு சிக்கி அயாமும் நாம் ஆடு மாடு ஒத்தகைகள் என்று பொறுப்பாக கொடுக்கின்ற பிராணிகளை ஆகாரமாக வசதியாக உதவியாவை திரமப்படக்கூடிய வறுமை கோட்டில் வாழக்கூடிய நெருக்கடியான நிலையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நீங்கள் அந்த உதவியாவுடைய மாவிசத்தை அதே தோன்றையிலே வர் கௌரவந்து கூடிய அவர் ஏழை என்பது நமக்கு தெரியாது அவருடைய வீட்டில் பத்தினி என்பது நமக்கு தெரியாது அவருடைய வீட்டில் மூன்று நாட்களாக சமைக்கவில்லை என்று நமக்கு தெரியாது கௌரவமாக வாழ்ந்து கொண்டு அவர் பானையும் வாழ்கிறார் அவர் கிழிபத்தோடு வார்த்தையை கணிக்கிறார் அவர் பிளேண்டியோடு வீட்டிலே வாழ்க்கையை கணிக்கிறார்கள் அவர்கள் தோற்றோடும் பருப்போடும் மாத்திரம் பல நாட்களை கௌரவமான வார்த்தையை வாழ்த்து வந்திருக்கிறார்கள் அப்படியான வெளியிலே தன்னை ஏழைகள் அனாதைகள் விரதைகள் பசியாளிகளுக்கு காட்டிக்கொள்ளாதவர்களுக்கு துரம்பில் பசியாளிகளுக்கு கொடுங்கள் உதவியா இந்த வெள்ளி இன்று ஒரு ஆயிரத்தி ஒன்பது பின்னாலே இருந்து சொல்றவர்கள் கேட்டிருக்கோம் இன்னமும் நல்லவர்கள் என்றால் யார் கொழிப்பை ஆன பெட்டரான பெர்ஃபெக்ட் ஆனட் ஆன நபர் யார் யார் பார்த்தையும் வேண்டுமோ சொல்லிவிட்டது விலகிக்கொள்ளு நல்லவர்கள் யாரென்று அல்லா சொல்கின்ற வரைவிலக்கணத்திலே மற்ற பின்னால் உள்ளதனுடைய தலைப்புக்கு தேவைப்படாது போக்குவார்கள் உணவடிப்பார்கள் அது நெத்தையினோட அதுக்காவினூடாக அது சகாசினூடாக அது உதகையாவினூடாக அது விருந்தினூடாக அது வலிமாவின் ஊடாக அது அக்கேக்காவினூடாக அந்த இந்த பக்தியை போக்குவார்கள் நான் மாத்திரம் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு இருப்பார்கள் அந்த சாப்பாடு தனக்கே தேவதற்காக இருக்கும் தனக்கு தேவரான உணவையும் பிறருக்குறேன் எனவே நான் பிறரை அன்பு கொண்டு உணவருக்கிறேன் ஏழை எளியவர்களுக்கு அநியாயமாக குற்றம் அவர்கள் உரிமைகள் லனுக்கும் சில ஏழைகளுக்கு கொடுத்து வெற்றி அவர்கள் எனக்கு செலவு அழிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டார்கள் சில விதவைகளுக்கு செலவழித்து வென்றுடைய சுய லாபங்களை அதை உயர்ச்சிக்க மாட்டார்கள் சில குடும்பங்களுக்கு செலவழித்து விட்டு உணவளித்து விட்டு அவர்கள் கண்ட மண்டியிட வேண்டும் என்று எதிர்பார்க்க அவர்களை அதிபர்கள் போட்டு பாதிக்க மாட்டார்கள் ஆயிரம் கொடுத்து விட்டு லட்சம் கொடுத்து நீச்சி செய்ய மாட்டார்கள் சொல்வதை நீக்காட்டை மனதை உழைக்க மாட்டார்கள் நீங்க வாழ்றதே எங்க சித்தையில தானே வா என்று சொல்ல மாட்டார்கள் உங்களுக்கு இந்த நன்றி தூதி உங்களிடமிருந்து எதிரினே எதிர்பார்க்காமல் உங்களுக்கு நாங்கள் உணவளிக்கிறோம் என்று எல்லாத்தோடு மன தூய்மையோடும் அல்லாவுக்கு அவரிடம் ஒருவருக்கு ஒரு பேசிக்கொள்வார்களே எங்கேயாவது சந்திக்கொள்வது போக்கர் நீங்க நரகசி சக்கரை நரகசிக்கொடுக்க வேண்டும் ஜெயிலில் இருக்கின்ற கைதிகள் பேசிக்கொள்வதா இருக்கும் நீங்க எப்படி வந்தீங்க நாங்க நீங்க எப்படி ஏ பண்ணீங்க நீங்க ஏமாந்தீங்க அதே ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம் நீங்க ஒரு அரசாங்க காரியாலயம் நீங்க எடுத்துக்க வந்தீங்க நீங்க எடுத்துக்க வந்தீங்க அனுப்பு ஒன்று சக்கரந்த நரகத்திலே நீங்கள் வர காரணம் என்ன உங்களை சக்கரந்த நரகத்துக்குள் நுழைத்த நாம் தொடரவில்லை நாம் தொடரவில்லை இரண்டாவது நரகவாதிகள் நரகத்துக்கு வந்த நரகத்துக்கான குறைவு கேள்வி நலகத்தை அடைவதற்கான உணவளிக்கவில்லை பிறருக்கு சின்ன குறைக்கவில்லை நான் மாத்திரம் வேப்பம் விட்டு திருச்சிலே வைத்து வைத்து சூடாக்கி சூடாக்கி சிங்க பக்கத்து வீட்டிலே முன் வீட்டிலே பின் வீட்டிலே இரண்டு வீடுகளுக்கென்றால் காட்சி வீட்டிலே மாமி வீட்டிலே பெரியம்மா வீட்டிலே மச்சான் வீட்டிலே நானா வீட்டிலே தம்பி வீட்டிலே சாப்பிடாமல் இருப்பது தெரிந்தும் நான் மாத்திரம் சாப்பிட்டு சேர்த்து வைத்து சூடாக்கி சூடாக்கி சாப்பிட்டு நோயாளியாகவும் மாறுகிறேன் பழைய சாப்பாடை திண்டு நோய் பிடித்து அந்த நோயிலே மதளித்து நடகத்துக்கு வந்திருக்கிறேன் பிறகு உணவதிக்கவில்லை நரகத்துக்கு வந்திருக்கிறேன் சாதாரணமான குற்றம் அல்ல வருது வீணானவரோடு சேர்ந்து வீண் விழா ஈடுபட்டு ஜொலி பண்ணி கொண்டிருந்து என்ஜாய் பண்ணி கொண்டு இருந்து சும்மா ஆசைத்துக் கொண்டிருந்து பண்ணி கொண்டிருந்து பொழுதுபோக்கை கழிச்சு கொண்டு இருந்து பண்ணி கொண்டிருந்து சும்மா லக்ஸரியாக வாழ்ந்து கொண்டிருந்து எல்லா விளையத்திலும் எல்லா பாலங்களும் மிக தீப்பாக செய்து கொண்டிருந்தேன் இதெல்லாம் நடனத்துக்கு வந்த காரணம் தொழுகைக்கு அடுத்ததாக அவர்கள் சொல்கின்ற காரணம் நாங்கள் பசி போற்றதில்லை அந்த அன்பாளர்கள் இவர்கள் ஹரிசர் பல ஹரிசர் பல கருத்து உங்களில் இருந்தவர் இவர் உங்களில் திறந்தவர் தன்னுடைய மனைவி மக்களுக்கு நல்லவர் குடும்பத்தாருக்கு நல்லவர் உங்களில் தற்குணம் உள்ளவர் யாரென்றே இந்த அதிசை வாருங்கள் உங்களில் சிறந்தவர் நல்லவர் பிறருக்கு உணவளித்தவர் அது கேள்விப்பட்டிருக்கிற கேட்க குறைவாக இருக்கும் யாருக்கும் உங்களில் பிறருடைய பட்டியை போக்குபவர் பிறருக்கு உணவளிப்பவர் சிறந்தவர் உணவளிப்போம் அன்பார்கள் சகாபி ஒன்று கேட்டார் யாரும் சொல்லுமா திறந்த அமல ஒரு சாத்திர அதாவது மனிதர்கள் மனிதர்கள் கடுமையா இருப்பார்களே பணம் கொடுத்து வாங்கி அவர்களை உரிமைக்கு மேலே எடம்பாடும் பொழுது எங்கள் பக்கத்தில் காலடி சட்டம் கேட்கிறது யாருடைய கால சட்டம் என்று கேட்டேன் உங்களுடைய கால சட்டம் சொல்லப்பட்டது பிலாலே என்ன அமல் செய்கைகள் எந்த பிலா தானவர்கள் மஸித அதான் சொல்கின்ற ஒரு பெற்ற அந்த மா மனிதர் கூட இருநூறு திருகங்களுக்கு வாங்கப்பட்டு இருநூத்தி ஐம்பது திருகத்தில் வைத்திருக்கப்பட்ட வர்கள் தான் அகோபர்ட் பணம் கொடுத்து வாங்கி விடுதித்தார்கள் அடிமை கணக்கில் மக்களை விடுவிக்க உன்னுடைய மனசில் நிலவரையுடன் வேறு ஏதாவது அன்பம் என்ன இடைக்கணக்கில் வர்க்கை மட்டும் போதாது பெரிய அமௌண்ட் தேவைப்படும் அடிமைகளை வாங்குவது சாதாரணமான வேறு இதற்கே போன்ற அமலை அவர் கேள்வி எப்படியானுடைய மாறுகின்றார்கள் உங்களை பூப்பித்தருகின்ற சொல்லிக் கொடுக்கிறார்கள் அப்படியாருக்கு உணவடியுங்கள் தாகம் சென்று சாப்பாடு கொடுப்பது பட்டியை போக்குவது விருந்தோக்கம் செய்வது பொதுக்கிரியா மாவட்டங்களை பெரிய பெரிய கிரகங்களை வாங்கி பங்கிடுவது சாதாரணமாக கொடுப்பது கொடுப்பது கன்னிமரணி மாற்றமான மறுமுனை இத்தின் நாள் பிக்கு என்றாக வேண்டும் நரகன் தெரிந்து ரிலீஸ் ஆக வேண்டும் போகாமலேயே தான் போக வேண்டும் பாலம் அல் முத்தத்தின் மேலான பாலம் எங்கு போடப்பட்டிருக்கிறது நிழனியாரா கழுகங்கையா மகாவலியா தண்ணீர் சுராசிற்கு கீழே இருப்பது நரகம் விழுவது மகாபலியில் அல்ல கழுகங்களில் அல்ல கிழமை அந்த நரகத்தில் அந்த பாலத்தை தாண்டி தொருக்கம் போக வேண்டுமா இடையிலே நரகத்திலே மாற்ற வேண்டுமா இருக்கிறது பரிகாரம் பல பரிகாரங்கள் அதில் பரிகாரம் பிறவில் பற்றியை போக்குவரம் நரகத்தில் இருந்து ஒரு ஒரு ஈட்டம்பரம் கொடுக்க வசதி இல்லாவிட்டாலும் ஒரு ஈட்டம்பரம் கிடைத்திருக்கிற உதாரணம் எண்ணி எண்ணி உட்காரிக்கு ஒவ்வொரு ஈட்டம்பளம் வைத்திருக்கிறி வந்து பக்கத்திலே உட்காரிக்கிறார் தண்ணீரை மாத்திரம் குடித்து நோம்பை திறக்க தண்ணீர் கப்பை தூக்குகிறார் உடனே நம்முடைய ஈட்டம்பளத்தை இரண்டாக கிழித்து அந்த நோம்பாலைக்கு ஈட்டம் பழத்தை தொடக்க தன்னவா ஒருத்தம்பழத்தை சாப்பிட்டு விட்டு இரண்டாவது தங்களை கொடுங்க என்று அந்த நோம்பாலைக்கு அறையீட்டம்பழத்தை தொடுத்தால் இந்த அறையீட்டம்பலம் நகனத்திலிருந்து நம்ம இறுதி தாக்கும் இதுதான் என்னுடைய தலை தலைப்பில் எழுபத்தைந்து வீரத்தை திரைத்து விட்டு அன்பான்கள் இறுதி கண்ட இதே தொடர் இன்னொரு சொல்லி உதவி அவருடைய நிமிடங்களுக்குள் முடித்துக் கொள்கிறேன் கூட எடுத்தால் யாருமே நீங்கள் கடிகாரங்களை பார்க்க தேவையில்லை நான் முடித்து வைத்தால் ஏற்ற மாட்டேன் இப்பொழுது இருக்கிற உதவியாவை மன்னித்துக் நம்முடைய சகோதரர்கள் இன்னும் பந்தமன்றம் இருக்கிறார்கள் வெள்ளிக்கிழமே மதிப்போம் பதிமூன்று மாதங்களுக்கு முன்னால் இதே நண்பர்களை நான் சொன்னேன் இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெரும்பாலும் ஒரு விண்மலனை வெள்ளிக்கிழமையுடைய காமத்தை அல்ல ஜும் இக்காமத்தை அல்ல அரபு பொதுபாவை அல்ல வெள்ளிக்கிழமையுடைய அதானை குறைந்த விண்பரலை பசி உட்கார்ந்தவுடன் பலாந்தி விட்டு அந்த அதானையாவது மசிதுக்குள் இருந்து கொண்டு கேட்போம் அப்படி கேட்கிழமை வாழ்க்கையில் நான் மதித்த முதல் வெள்ளிக்கிழமை நினைப்பேற்றுக் கொள்ளுங்கள் வேறு விடையும் எந்த வேலையும் இல்லாமல் சாமதிக்க வேண்டும் என்று வருவதாக இருந்தால் வெள்ளிக்கிழமை வந்தாடைய அடையாள சின்னம் அதை மிதித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற பயத்தையும் அச்சத்தையும் உள்ளத்திலே கொள்ள வேண்டும் யார் நினைத்தாலும் இந்த கருத்து பிணையாக இருந்தால் சான்றோடு நிறுத்தி வாபஸ் வாங்குகிறேன் யாருக்கு நிரூபிக்க முடியாது அமல் முஸ்லிமை சந்தோஷப்படுத்துவதை ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தை மகிழ்விப்பதை அவருக்கு என்ன தேவை என்று உணர்ந்து அதை நிறைவேற்றி கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்துவது தேர்தாக இருப்பவரை ஹர்பியாக்குவது அவருடைய சிரமத்தை போக்கி வைப்பது என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை தலைப்பு என்ன கஷ்டமோ அதை நிவர்த்தி செய்து கொடுப்பது அந்த கொடுக்காமல் மூன்றாவது அவருக்கு உணவளிப்பது அவருடைய பசியை அவருடைய பசியை அவரை விட்டு நீக்குவதில் நான்காவது அவருடைய கடனை நிறைவேற்றுவதில் கடன்களை மகிழ்ச்சிகளை வைத்துக் கொண்டு எங்க குடும்பம் பத்து வருஷம் கொடுக்க முடியாததற்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு ரெண்டாயிரம் அந்த ஒரு செய்தம் நிறைச்சுக்கடைக்கு ஒரு மூவாயிரம் மரக்கரை கடைக்கு ஒரு ஆயிரம் ஒரு பத்தாயிரதம் நெயர் இப்படியான ஒரு பதினெண்டு இருபது முப்பது ஐம்பது ஒரு ஏழை மையத்துடைய கடனை வாழ்க்கையில் பொருட்படுத்த வாழ்க்கை வாழ்கிறோம் என்ன தேடி வைத்திருக்கிறோம் நம்முடைய ஆடம்பரம் நம்முடைய வாகனம் நம்முடைய வீட்டுக்குள்ளே கபரி தோன்றுவார்களா தோன்ற மாட்டார்கள் தான் நம்முடைய மையத்தை வப்பிலிருந்து எடுத்து வருவதற்கு பத்துக்காடி பகுதியான ஆடம்பர வாகனம் என்றாலும் பிள்ளைகள் ஜனாதான் ஜனாதாரிகளுக்கு தான் ரூபு பெருந்தால் உங்களுடைய கோடிக்கணக்கான வாகனத்திலே உங்களுடைய மையத்தை கூட எழுத மாட்டார்கள் எதுவாக பிறருடைய கண்ணீரை துடைத்தது கவலுக்கு வரும் பகியை போக்கியது கவருக்கு வரும் கடனை போக்கியது கபருக்கு வரும் பெருமூச்சி விட வைத்தது வரும் மூன்று சிறப்பு ஒன்றை சொல்லிவிட்டேன் மூன்று சிறப்புகளை சொல்லி முறைகளை சொல்லி இறங்குகிறேன் அன்பான கருத்துக்கள் தூரம் நிலத்தோடு ஒட்டி வைத்திருக்கிறோம் அவர்கள இருக்க வேண்டும் இஸ்லாத்துக்கும் அவருக்கு தொடர்பு இல்லாதவர்களே அறுக்க விட வேண்டாம் இனி அவர்களுக்கு முறைகள் படித்துக் கொடுக்கப்பட வேண்டும் செமினார் நடத்தப்பட வேண்டும் ஒரு நாள் செமினார் தெரியுமா சொல்லுபான் என்ற கட்டாயமான செய்கின்றன ஒரு மிருகத்தை பல தடவை பல மிருகங்களை முன்னால் அறுத்து கத்துவதை பார்த்து அதை அறுப்பதை பார்த்து பத்த மிருகம் உயிரோடு சாகுகின்ற மிக முறை கழிவுகள் நான் தீபாவளி தரில்லை அறுப்பவர்களுக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வு உதவியான புரோகிராம் நிர்வாகிகளை வைக்கின்ற என்பதை ஒரு நாள் சிக்குனாக்கு வைக்கிறேன் அன்பான இரத்த சொல் கீழே விளங்குன்னால் அல்லாவிடம் ஒரு அங்கத்தை இவருக்காக பண்ணுகிறது இரத்த சொல்ல கீழே பாவம் இலக்கம் கண்ணி மாணவர்களே எவ்வளவுக்கு அல்லா வைத்து அழைக்கிறது கண்ணிமாளர்களே பூதமையா என்றால் என்ன குடும்பா இருந்தால் என்ன உங்களுடைய தந்தை என்னுடைய தந்தை இப்ராஹிமே வழிமுறை என்ன கிடைக்க முடியாத எத்தனை உரோமங்கள் இருக்கிறதோ ஒவ்வொரு உரோமத்துக்கும் நன்மை ஒவ்வொரு உரோமத்துக்கும் மன்னிக்கப்படும் ஒவ்வொரு உரமத்துக்கும் அந்த செயல் உயர்த்தப்படும் எத்தனை லட்சக்கணக்கான முடிகள் போதும் சிறப்பு இதுவரைக்கும் நீட்டி வைக்காதவர்களும் இப்பொழுது ஆரம்பிப்பை காணும் பொழுது நீட்டி வைத்தவர் மாத்திரதான் கொடுக்கலாம் ஏனையவர் கொடுக்க முடியாது இல்லை எப்படி ஒரு சட்டமில்லை பெருநாளை கடித்த நாளும் நீய்த்து வந்து வசதி வந்தால் ஒரு பங்கு கொடுக்கலாம் தேவையில்லை பெருநாள் முடிந்து இரண்டாம் நாள் இயக்கம் இருக்கிறார் பதிமூன்று நாட்களிலே கடைசி நான்கு நாட்கள் உட்பட நான்கு நாட்கள் குருபானுடைய நாட்கள் அந்த அமலினை கவனம் செலுத்துவோம் இப்பொழுதிருந்து நாங்கள் சாதோடு கொடுங்கள் என்றார்கள் சாராத மனசோடு கொடுப்போம் திருப்தியோடு கொடுக்கல் என்றார்கள் திறக்காமல் பேச பங்கி செல்ஃபை நிறைக்காமல் பெரிய பெரிய எனக்கு ஐந்து லட்சத்திற்கு பாடு கொடுக்க முடியும் மூன்று லட்சத்திற்கு பாடு குறைக்க முடியும் கொடுங்கள் குருபாணியை மாபியாவாக மாட்டோம் இருபாரிகளே இது பணம் சம்பாதிக்கிற சீசன் அல்ல ஏழு லட்சத்து லட்சம் நான்கு லட்சத்துடைய மாடு ஐந்தரை லட்சம் ஒரு லட்சத்துடைய மாடு ஒன்னே முக்கால் லட்சம் சீசன் முடிந்து விட்டது நோக்கி பணம் சம்பாதிக்கின்ற சீசன் இது ஒரு மாதத்துக்கு உதவி செய்கின்ற ஒரு வியாபாரம் கொல்ல லாபம் வைத்து நீங்கள் குர்பானியை பாதுகாக்கினால் அந்த மாற்றை வாங்க வசதி இல்லாமல் குருபானுடைய விடுபெறும் என்றால் உங்களுக்கு வருகின்ற பணத்தின் பதக்கத்தில் வியாபாரிகளே கொள்ளலாம் குர்பான நான் சொல்லி நிலாமல் ஆரவத்தான எப்பொழுதும் நம்முடைய பத்தி நம்முடைய வயிறு நம்முடைய குடும்பம் நம்முடைய கஷ்டம் நம்முடைய சிரமமந்திரி சுயநலமாக சிந்தித்து சுயநலவாதியாக காரணமாக அமைகின்ற இந்த நாம் உணவளித்தல் பசி போக்குதல் திருடைய பத்தியை தனித்தல் என்ற தலைப்பிலே முன்கூறுமாக ஈடுபடுகின்ற உண்மையான பூமிகள் நன்மை மாற்றுவான் ஆக நடைமுறை பெற்றோட பாவையும் முஸ்லிம் அணியுடைய பாவங்களையும் மனை மக்களுடைய உண்மையான தருவாயாக இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக எல்லா விடயங்களிலும் பங்கெடுக்கின்ற பக்தை தருவாயாக சோபானுடைய அமலிலும் எப்படியாவது பங்கெடுக்கின்ற பத்துவத்தையும் அதற்குரிய வசதி வாய்ப்புகளையும் மனசையும் தருவாயாக परमानंदमान कुरैयत्रि மிகப் பெரிய பெரிய மிருககளை பார்த்து அறிந்து என்னுடைய மீதானை பாரமாக கூடிய மாக்கியத்தை மாக்கியத்தை அறிவி करवाईயா है இமாமி மாக்கி மாட தெரிக்க பெரிய மாக்கியத்தை நம் அனைவருக்கும் நம்ទី பாக்குவாகாக ஸ்வாபரிдаваவான அதிக்குவதலாம் For more Islamic lectures and useful information visit S